मातुलो यस्य जननी सर्वमंगला ீ மாந்தே கஜரீஸூயம் விபுர்வேத பாரை சே வசத்து सरस्वती மூதேஷிந்திரை பாயன சூத்திருத்தம் முனீந்திரம் ீங்காஷம் யேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ்மி மாதமே மேவ்ஸ் சாா் மேவ மேவியமே மேவேவ நமோ விதையயோ வம்சி மஹோ நமோ குருபியோப்பி பிரானோவாஹமஸ் ஓ தப்போ பாகி முூமே ஆமோய நாற்பது சாஹாவி தன்சேப்வாதிபரணம் யன புருஷவ்ராம்மணி ஜீவத்த ீவெஸியா தேவஸ்வானமேதிச்சாஜம் ஆச்சாரியர் ஆத்மானத்ம விவேகத்தை உபதேசம் பண்ணி ஆத்மாவை தியானம் பண்ணணும் என்றெல்லாம் உபதேசம் பண்ணினார் கடைசியாக நம்ம பார்த்த ஸ்லோகமானது ஆத்மா நித்திய அனுபவமாக இருக்கு அந்த அனுபவமாக இருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால ஆத்மா அனுபவமாக இருக்கக்கூடிய ஆத்ம புஸ்துவை விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுனால இந்த நான் எனது அகம்மே திச்ச அக்ஞானம் அது அகம்மமாங்கிறதுக்கு காரணமான அக்ஞானமானது பாதத்தை இந்த தனித்தன்மைக்கும் என்னுடையதுங்கிற தன்மைக்கும் காரணமான அகங்காரம் அமக்காரத்துக்கு காரணமான அஜ்ஞானம் பாதிக்கப்படுகிறது அஜ்யானம் பாதிக்கப்படுறதுன்னா அகங்காரம் அமக்காரமும் பாதிக்கப்படுறதுன்னு புரிஞ்சுக்கணும் ஞானத்தினால பாதிக்கப்படுகிறது ஞானத்தினால் அழிக்கப்படுவது பாதிக்கப்படுவது சொல்லப்படும் நிஜமாவே அழிஞ்சு போயிடுதுன்னு வச்சு கூட சரீரமே அழிஞ்சு போயிடுது வேதாந்தம் படித்த உடனே என்ன ஆச்சுன்னா சரீரமே அழிஞ்சு போயிடுதுன்னா நாசமாக ஆயிடுத்துன்னு அனா ஷரீரமும் மனசும் விவகாரமும் தொடர்ந்து இருக்குது ஆனால் மனசில் இதை பற்றின அறிவு இருக்கிறதுனால ஆக பாதத்தை அதுக்கு பேர் பாதான்னு பேர் ஆக பாதி பிறகும் ஷரீரம் மனசு கண்டினியூ பண்ணும் ஆனால் தெரியும் நமக்கு இது வாஸ்தவம் கிடையாது மித்யா அகங்காரா மித்தியா மமக்காரகா மித்யா ஜீவத்துவம் எல்லாம் அந்த ஞானத்தோடு இருப்போம் எச்ஹா திக் ப்ரமம் இந்த உதாரணத்தையும் பார்த்துட்டோம் அதை சூரிய சூரிய உதயமான உடனே எப்படி திக் ப்ரமம் போகிறதோ அதே மாதிரி இந்த ஜானம் ஏற்பட்ட உடனே இந்த பிரம அகங்கார மமக்கார பிரமை நீங்கி விடுகிறது என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் இனி ஜீவன் முக்தனுடைய லக்ஷணங்களை ஸ்லோகங்கள் அமைகின்றன ஜீவன் முக்தி விதேக முக்தி வரும் கொஞ்சம் ஆர்டர் இப்படி இருக்கும் ஏகமாத்மானுஷா ஏகாத்மானுஷா சில புஸ்தகங்கள்ல சுவாத்மன்யேவா ஜெகத்துன்னு இருக்கும் அது ஒரு வேற பாடம் தப்பு இல்லை யோகி ஆத்மானம் ஈக்ஷதே யோகி ஆத்மானம் ஈக்ஷதே அதான் விஷயம் யோகியானவன் ஆத்மாவை பார்க்கிறான் யோகினா ஞான யோகின்னு அர்த்தம் ஞான யோகி ஆத்மாவை பார்க்கிறான்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 விஞ்நவான் மரணநிதித் தியாசனங்களே நன்றாக பண்ணினவன் அர்த்தம் அஹ்சய விபரிய ரஹித ஜானம் உடையவன் ஸ்தித பிரன் எல்லாம் போட்டுக்கலாம் அஹ சமியக் விஜானவான் யோகி எல்லாம் கர்த்த விசேஷணங்கள் அஹ யோகி விஜானவான் யோகி சமய விஞ்ஞானவான் யோகி அறிந்து கொண்ட நன்றாக சிறப்பாக அறிந்து கொண்ட ஞானியானவன் ஞான யோகியானவன் ஸ்திதம் அகிலம் ஸ்வாத்மனியேவ ஈக்ஷத்தே ஸ்திதம் அகிலம் அகிலம் ஜகத்து இல்லாட்டி இன்னொரு பாடம் இருந்தால் ஜகத்து போட்டாலும் ஸ்வாத்மனியேவ ஈக்ஷத்தே எல்லாம் தன்னிலேயே இருப்பதாக காண்கிறான் எல்லாம் ஆத்மாவிலேயே இருப்பதாக காண்கிறான் கீதையில இருக்கு இல்லையா சர்வபூதம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி பரமாத்மாவில் ஜீவாத்மாக்களையும் ஜீவாத்மாக்களெல்லாம் பரமாத்மனையும் மாத்தி போடுறதான் வார்த்தையை மாற்றி போடுறோம் சுவாத்மனியே ஈக்ஷத்தே தன்னிடத்திலேயே காண்கிறான் அனைத்து உலகங்களையும் தன்னிடத்திலேயே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 பாரமார்த்திக திருஷ்டியா ஏகாத்மவாதினா அவங்களுக்கு வியாபகாரிக்கமே பாரமார்த்திகம் ஆகையினால அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் அவங்களுக்கு இந்த பேதம் கிடையாது வியாபகாரிக்கம் பாரமார்த்திகம் கிடையாது ஜாகிரத அவஸ்த பரமார்த்த சத்தியம் நமக்கு ஜாகிரத அவஸ்தியாபாரிக சத்தியம் ஆகையினால நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்படி சொப்னாவஸ்த என்னிடத்திலேயே கற்பிக்கப்படுகிறதோ அது மாதிரி ஜாகிரத அவஸ்தையும் என்னிடத்திலேயே கற்பிக்கப்படுகிறது மையேவ சகலம் ஜாதம் ஆ சர்வம் ஆத்மானம் சர்வம் ஏக்கம் ஆத்மானம் ஈஷதை அப்படின்னு சொல்லலாம் அனைத்தையும் ஒரே ஆத்மாவாக பார்க்கிறான் பரமாத்மாவில்தான் அநேக ஜீவாத்மாக்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் சர்வம் ஏக்கம் ஆத்மானம் ஈ்ட இன்னும்வுகரிய இருக்கும் அனைத்தையும் ஒரே ஆத்மாவாக காண்கிறான் அதாவது காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லைங்கிறதுனால ஆத்மன ஆகாஷம்பூதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுனால ஆத்மாதான் காரணமாக காரணம் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு ஏக்கம் காரணம் அநேகம் காரியம் ஏக்கம் காரணம் அநேக காரிய வியாபி ஒரே காரணம் அனைத்து காரியத்தையும் வியாபிச்சிருக்கு ஆகையினால் ஏக்கம் ஈக்ஷதே எதனால் பார்க்குறான்னா ஞான சக்ஷுஷா ஈக்ஷதே அறிவாகிய கண்ணால் ஞான சக்ஷுஷா ஈக்ஷதே அறிவாகிய கண்ணால் பார்க்கிறான் இந்த கண்ணால் பார்க்கல ஊனக்கண் வேற்றுமையை காட்டினாலும் ஞானக்கண் ஒற்றுமையை உணர்த்துகிறது ஆக இந்த இந்திரியங்களெல்லாம் பேதத்தை காட்டினாலும் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஆதாரமான சைதன்யம் ஒன்றுங்கிறத உணர்த்துகிறது அப்படின்னு விஷயம் ஆக ஞான சக்ஷுஷா ஈக்ஷதே அறிவு கண்ணால் காண்கிறான் விஷயம் இப்போ பத பதார்த்தங்கள் பார்த்துட்டோம் சமயக் யோகி அகிலம் ஜகத்து அல்லது அகிலம் ஸ்திதம் அகிலம் சுவாத்மனியேவ அப்புறம் சர்வம் ஏக்கம் ஆத்மானம் ச ஈஷத்தே இந்த சாவுக்கு ஒன்றும் பெருசாக அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம் அதனால் சர்வம் ஆத்மானம் ஈக்ஷதே அதாவது கட்டடத்துக்குள்ளே ஆகாஷத்தை பார்க்குறான் ஆகாஷத்தில் கட்டடத்தை பார்க்குறாங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே சைதன்யத்தை பார்க்குறான் சைதன்யத்தில் எல்லாத்தையும் பார்க்குறான் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அனைத்துனு உள்ளும் ஒன்றை காண்கிறான் ஒன்றினில் அனைத்தையும் காண்கிறான் யோசித்து பாருங்க அனைத்து உள்ளும் அது வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு இப்படி அப்போ அனைத்துக்கு வெளியில் இல்லையா அப்போ அனைவருள்ளும் அனைத்து உயிர்களினுள்ளும் ஆத்மாவை காண்கிறான் ஆத்மாவில் அனைத்து உயிர்களையும் காண்கிறான் இது அறிவு கண்ணால காணப்படுகிறது அடுத்து படிப்போம் ஆத்மேதம் ஜகத் சர்வம் ஆத்ய மிருதோயம் சர்வீகே வேதம் ஜகத் சர்வம் आत्मनो यथा யன்னாட்சில புத்தகத்தில் அன்யன் यथा இருக்கு மருதோயீனிருக்கு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 இதம் சர்வம் ஜகத்து ஆத்த்மா இந்த ஜகத்துனைத்தும் ஆத்மாவே ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அங்கே ஈஷாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் பிரத்யேக ஆத்மனா ஈஷாங்கிறார் ஈஷாவாஸ்ய நிமிஷத்துலேயே இந்த ஜகத்து ஜகத்து வியாபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்திலேயே ஆதிசங்கரர் ஆத்மஸ்வரூபமாகிய ஈஸ்வரனால் அப்படின்னே சொல்றார் நான் தான் எல்லாம் எல்லாம் கடவுளே எல்லாம்னு சொல்கிறது பக்தி அப்போ நான் என்ன தனியாக வச்சுப்பேன் என்ன தி என்ன எல்லாம் என்ன வச்சுன்னு என்ன இறைவன் தான்ப்பா அப்படிம்போ அப்படி சொன்னால் என்ன ஆகும் அது பக்திங்கிற அர்த்தத்தில் வரும் ஆனால் நானும் இறைவனுக்கு கன்னியமாக இல்லைங்கிற போது நான் தான் என்ன தப்புன்னா அதில் எல்லாம் வந்து தோஷமெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க இறைவன் நீ ஆக முடியாது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 ியாவும் வச்சுக்கணும் விவகாரத்தில் அப்படி சொல்லிகிட்டே இருப்போம் சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சகல கல்யாண குண கணேக நிலையாக பேசுகிற அப்படி தான் பேசுவோம் ஆனால் தத்துவம் என்னன்னு கேட்டால் அவர் சர்வஜனும் இல்லை நான் அல்பஜனும் இல்லை அவரும் பிரம்மன்தான் பரபிரம்மன்தான் நானும் பரபிரம்ம்தான் வேணா நான் நான் வந்து அபர ஜீவன் அவர் அபர பிரம்மன்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 பரமாத்மா ஈஸ்வரன் தான் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு இப்போ நான் யாரு அப்படின்னு கேட்டால் நீ அவருடைய அடிமை நான் என் சொரூபமாக அவர் இல்லையான்னு ஆ நீ அவர் சொரூபமாகவோ அவர் ஒன் சொரூபமாகவோ கிடையாது நீ அவருடைய அடிமை அப்போ நமக்கு அது ஸ்ருதி அதெல்லாம் சாஸ்திரங்களில் எங்கெல்லாம் அத்வைத்த ஸ்ருதி இருக்கோ அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம சமாதானத்தை நம்மளும் அடையிறோம் அவங்களுக்கும் சொல்கிறோம் அப்படி இல்லைப்பா நானும் அவர் தான் இதம் சர்வம் ஆத்மா ஏவ் அப்போ என்ன சொல்லணும் அகமேவ இதம் சர்வம் அப்படி அர்த்தம் அகமேவ ஆத்மா ஏவ இதம் சர்வம்னு சொன்னால் அகமேவ இதம் சர்வம் என்னை திட்டுறது யாரு நான் தான் திட்டு வாங்கிக்கிறது யாரு நான் அப்படி சொன்னால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு நான் உண்மை அது நிறதும் நான் தான் நானே தான் வேறு வேறு ரூபத்தில் இருந்து கொண்டு அது பண்ணுறேன் அதே மாதிரி என்ன வாழ்த்துறது யார் நான் தான் வாழ்த்த வாங்கிக்கிறதும் நான் தான் கண்டுக்காமல் போகிறது யார் நான் தான் எல்லாம் அப்படி இருக்கிற போது என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய உணர்ச்சிகளையும் நாம் ஒன்றா ஒத்துப்போம் எல்லாம் மற்றவங்களுடைய ஃபீலிங்கும் என் ஃபீலிங் தான் என் ஃபீலிங்கும் மற்றவங்களுக்கு தான் எல்லாம் ஒன்று தான் அப்புறம் என்னன்னா இதெல்லாம் உண்மை இல்லைங்கிற அர்த்தத்தினாலே சொல்கிறோம் எல்லாம் வந்து போகிற சமாச்சாரம் சைத்தன்யத்தை தவிர மற்றெல்லாம் ஆகந்துக்கம்தான் சைத்தன்யத்தை தவிர மற்றதெல்லாம் என்னது ஆகந்துக்கம் வரும் போகும் ஆக ஆத்மா ஏவ இதம் ஜெகத் சர்வம் தோன்றி மறைகின்ற அனைத்தும் ஆத்மாவையே இருப்பாக கொண்டிருக்கிறது நானே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறேன் ஆத்மனா அந்நிய ந வித்தியே ந கிஞ்சன வித்தியத்தை கிஞ்சனா கிடையாது நான் வித்தியத்தை போட்டால் கிஞ்சனை எடுத்துக்கணும் கிஞ்சனை போட்டால் வித்தியதை சேர்த்துக்கணும் ஆத்மாவு காட்டிலும் வேறொன்றும் இல்லவே இல்லை ஆத்மனா அந்நத்து ந வித்தியதே ஆனால் அப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால் அது அப்படி ஒரு தோற்றம் அதுக்கு உதாரணம் சொல்றார் மிருதோ எத்வத் கட்டாதீனி எப்படி மிருதா கட்டாதீனி தத்வத் அப்படி போட்டுக்கணும் எத்வத் மிருதா என்ன மண்ணை காட்டிலும் அங்கே ஆத்மனஹான்னு முதல் வரியில் இருக்கு அதை திருஷ்டாந்தம் இது அது தார்ஷ்டாந்தம் மிருதா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 ம கரண்டி அப்படிதான் சொல்லுவோமே தவிர சொல்லுவோம் ஆனால் அதில் எல்லாம் என்ன இருக்குது முழுக்க முழுக்கன்னா மண்ணு தான் இருக்கு ஆஹ மிருதா கட்டாதீனி மண்ணை காட்டிலும் குடம் முதலானவைகள் எத்வத்து வே எப்படி வேறு இல்லையோ அப்படி தத்வத்து அதை போல சர்வம் சுவாத்மானம் ஈக்ஷதே தன்னையே அனைத்துமாகக் காண்கிறான் அதுக்கு நியாயம் சொல்லியிருக்கு இதம் சர்வம் ஆத்மா ஏவ ஆத்மன அந்நத்து ந வித்யத்தை கதம் அப்படின்னா மிருதா கட்டாதீனி எத்வத்து தத்வத் தத்வத் ஆகையினால என்ன திருமோது வந்து வந்திருக்கு சர்வம் சுவாத்மானம் ஈக்ஷதே அனைத்தையும் தானாகவே பார்க்கிறான் எல்லாவற்றையும் தானாகவே நீங்க என்ன செஞ்சுப்பீங்க நான் வந்து நீங்கள் என்ன பார்க்குற போது நான் உங்களை பார்க்குறேன்னு நீங்கள் நினச்சிட்டுருப்பீங்க நான் உங்களை எப்படி பார்க்குறேன்னா நான் நானாக உங்களை பார்க்குற போது என்ன பண்ண முடியும் நானா என்னை பார்க்குறவங்கெல்லாம் என் பாடம் கேட்டுருக்குற அத்தனை பேரும் நான் தான் அப்படின்னு நான் நினைச்சேன்னு இளை நினைக்கலாமா கூடாதா நினச்சாதான் பாடம் ஒழுங்காக நடத்துகிறேன்னு அர்த்தம் அது கற்பனையாக சத்தியமா சத்தியம்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 அதாவது பரமசத்தியம் கிடையாது எல்லாம் மாய தோற்றம் விஷயம் சர்வம் சுவாத்மானம் ஈக்ஷதே அனைத்தையும் தானாகவே தன்னையே அனைத்துமாக காண்கிறான் அனைத்தையும் தானாகவே காண்கிறான் அப்படி அர்த்தம் அடுத்தது ஜீவன் முக்தஸ்து தத்வித்வான் சச்சிந்தமரீட்டவீன்முன் பூவோப்பம்ஜேத் पत्वात। पत्वात। तद्विद्वान, तद्विद्वान आदे अरिंदवन முக்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அர்த்தம் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஸ்லோகத்தை தத்வித்வான் தத்வித்வான்னா அதை அறிந்தவன் அதை அறிந்தவன்னா எதை அறிந்தவன் தன்னை பற்றிய உண்மையை அறிந்தவன் ஆத்மாவை அறிந்தவன் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை அறிந்தவன் அதாவது இப்படி தான் சொல்கிறோம் நம்ம ஜகத்துக்கு அதிஷ்டானம் இந்த ஜீவனுக்கு அதிஷ்டானம் பிரம்ம ஆகையினால ஜகததிஷ்டானமும் ஜீவ அதிஷ்டானமும் ஒன்று நமக்கு அந்த தனித்தன்மை பலமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ஆகையினால ஜகத்துக்கு எது அதிஷ்டானமோ அதுதான் எனக்கும் அதிஷ்டானம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற தத் வித்வான் ஜகததிஷ்டான ஆத்ம அதிஷ்டான வித்வான் அப்படின்னு போட்டுக்கணும் பரமார்த்த வித்வான்னு போட்டுக்கணும் அறிந்தவன் ஜீவன் முக்தன் ஆகிறான் ஆனால் அதெல்லாம் நீங்கள் சிலதெல்லாம் உங்களுக்கு ஒட்டு வராது ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும் சம்ஸ்கிருதம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் புரியும் அது ஆகா தத்வித்வான் ஜீவன்முக்தகா பவேத் எங்கேருந்து எங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுறோம் பாருங்க தத்வித்வான் ஜீவன் முக்தகா பவேத் ஆனால் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா சச்சிதானந்த ரூபத்வாத்து பூர்வோபாதி குணாம் தியஜேத் தியஜேத்துங்கிற தியக்துவான்னு போடப்போகிறோம் சச்சிதானந்த ரூபத்வார் தன்னை எப்படி புரிஞ்சுன்னுட்டானா நான் என்னைக்கும் சாகவே முடியாது உடம்பு சாகாமல் இருக்க முடியாது நான் சாகவே முடியாது அவினாசித்து தத் வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் விநாசம் அவ்வசியாசிய ந கஷ்டித் அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கணும் அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம்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 அப்புறம் நான் அறிவே வடிவானவன் நான் ஜடம் இல்லை ஞானஸ்வரூப்போகம் சத்தியோகம் நான் சத்தியமானவன் சத்தியமானவன்னா என்ன அர்த்தம் அழியாதவன் சத்தியோகம் நித்தியோகம் அப்புறம் என்னது நான் வாழ்க்கையில் நான் எதை தேடி தேடி அலையிறேனோ அதுவே தான் நான் என்னது ஆனந்தோகம் அகச்சிதோகம் சதோகம் சத்வரூபோகம் சித்ஸ்வரூபோகம் ஆனந்த ஸ்வரூபோகம் ஆக சச்சிதானந்த ரூபத்வாத் சச்சிதானந்த ரூபத்வாத்னா சச்சிதானந்த ஸ்வரூபமாக நான் இருக்கேன் இந்த உபாதிகள்னால் என்னதுன்னா அனிர்த்த ஜட துக்க ரூபமாக இருக்குது காரண உபாதி அஜான ரூபமாக இருக்குது வந்து அது காரியோபாதி சூக்மசரீர காரியோபாதி அப்புறம் ஸ்தூல ஷரீர காரியோபாதி எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா பூர்வ உபாதி குணான் தன் முன்னால் இருக்கிறதுன்னு பூர்வோபாதி குணான் எந்த வியாக்கியான காரணம் பூர்வத்துக்கு மாதிரி அர்த்தம் சொல்லலை பூர்வ உபாதி குணான் முன்பு இருக்கிற முன் அறியாமைனால் தோன்றியன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அறியாமையினால் தோன்றிய உபாதி குணங்களையெல்லாம் உபாதி உபாதி குணங்கள் இந்த சரீரங்கிறது உபாதி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 அப்படின்னு சொல்லிக்கணும் உடம்பு நான் இல்லை உடம்போட தர்மமும் எனக்கு அதே மாதிரி மனசும் நான் இல்லை மனசனுடைய துக் இருக்கிற துக்கமும் நான் அப்படி ஒன்று ஒன்றையும் அந்த உபாதியும் நீக்கணும் உபாதி குணங்களையும் நீக்கணும் அதுதான் சொல்றாரு உபாதி குணாம்ஸ்தியஜேத் உபாதி நீக்கிறபோது இந்த நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி என்ன ஆகும்னு கேட்டால் எல்லாம் புரியறது வயசாகிட்டு போகிறே கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு வச்சு கூட அப்போ வந்து என்ன ஆகிறதுன்னா அப்போ இது படிக்கிறதே என்னது நீ வய உனக்கு வயசே கிடையாது நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நீ வந்து சைத்தன்யஸ்வரூபம்னு படிக்கிறோம் ஆனால் வந்து இதெல்லாம் புரியறது நல்லாவே புரியறது பொண்ணாகவே பிறந்துட்டோமே அப்படின்னு அதுவேறு மனசில் அப்புறம் வந்து இந்த ஜாதியில் பிறந்துட்டோமே அது ஜாதி வேறு விஷயம் புரிஞ்சாச்சுன்னா ஜாதி ஆகுது அதுக்கப்புறம் இதாகுது அதுக்கப்புறம் விவகாரத்தில் வச்சுக்கோங்க நான் வேண்டான்னு சொல்லலை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பொறுத்து அது தான் ஜாதி பார்க்கு தான் எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து தானாக சரியாக ரூபா ஜாஸ்தி ஆக ஆக ஜாதியெல்லாம் காணாமல் போயிடும் பணம் வர வர வர எல்லாம் வந்து ஜாதியாக ஜாதி நீதி இதெல்லாம் பிரத்யக்ஷம் அப்புறம் எல்லாம் வந்து சாஸ்திரத்தில் என்ன தர்மசாஸ்திரத்தை அடியோடு அழிச்சிடுவோம் சரி உபாதி குணான் தியஜேத் சச்சிதானந்த ரூபத்வாத் ஹேத்து அந்த வித்வானவன் ஊர் உபாதி குணங்களையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு ஜீவன் முக்தனாக ஆகிறான் எப்படி எதுனாலே சச்சிதானந்த ஸ்வரூபத்துவாத் சச்சிதானந்த ரூபமாக இருப்பதால் தான் சச்சிதானந்த ரூபமாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்ட காரணத்தினால் அனிர்தடது துக்காத்மகமான उपाधि குணங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு அந்த उपाधि குணங்களோடு கூடிய சரீரத்திலேயே ஞானத்தோடு இருக்கிறான் அதனால் அவனுக்கு ஜீவன் முக்தகான்னு பேர் சாஸ்திரம் அப்படி அழைக்கிறது அது எப்படி எப்படி ஆனான்னா பிரமர கீட்டவத்து நீ எப்படி போட்டுக்கணும்னா தத்வித்வான் சச்சிதானந்த ரூபத்வாத்து இல்லாட்டி சச்சிதானந்தரூபத்வாத்து தத் வித்வான் பூர்வோபாதி குணாம் தியாக ப்ரமரக்கீட்டவத்து ஜீவன்முக்தா பவேத் ப்ரமரக்கீட்டவத்து ஜீவன்முக்தா பவேது போட்டால் சரி எப்படி இப்படி ஆனான்னா ஜீவன்முக்தான் ஆனத்துக்கு காரணம்னு சொல்கிறார் விடாமல் இப்படியே திரும்ப திரும்ப அபரோக்ஷானுபவதியை முடித்து ஆத்மபோதத்தை படித்து என்னெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ தெரியாது சரீரம் இருக்கிற வரைக்கும் இப்படியே பண்ணி பிரமர கேட்டவத்து குழவிப்புழு அந்த உதாரணம் அங்கேயும் வந்தது அப்ரோக்ஷான அனுபவத்திலையும் குழவி புழுவானது அந்த புழு வந்து குழவி வந்து கொட்டுமா அந்த குழவி அந்த புழுக்கொழவி என்ன நினைக்குமா அம்மா அது கொட்டுமோ கொட்டுமோன்னு நினச்சி நினச்சே இது பெருசாகிடுவான் அது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க இதை போய் எப்படி விசாரம் பண்ணாங்களோ தெரியாது அதாவது புழுக்கொழவி குழவியை வந்து சின்ன குழவியிருக்கே அந்த குழவையை வந்து இது ஒரு கொட்டு கொட்டி வச்சுருக்குமா அதனால் அந்த கொட்டினதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்குமா அதனால கொட்டுமோ கொட்டுமோ கொட்டுமோன்னு நினச்சி நினச்சே என்னாகுமா இது பெரிய குழவையாக மாறிடுமா அது மாதிரி இது ஒன்றும் என்ன பண்ணுறான் விடாமல் இப்படியே உபனிஷத்தையும் கீதையையும் சாஸ்திரங்களையும் மாறி மாறி படிக்கிறது இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பிரமரை கீட்ட அந்த பிரம்மனையே விசாரம் பண்ணி பண்ணி என்ன ஆகிடுறான்னா அவன் அந்தகரணம் முழுக்க என்ன விற்பி பிரதானமாக இருக்குது அகண்டாக்கார விற்பி பிரதானமாக இருக்குது அத்வைத விறத்தி தான் மேலோங்கி இருக்குது மற்ற விறத்திகள்லாம் மது அதாவது என்ன வலிவிழந்துருக்கு ஆஹா சச்சிதானந்த ரூபத்வாத் தத்வித்வான் பூர்வோபாதி குணாம் தியக்வா ஜீவன்முக்தா பவே தூக்கு வந்து ஏவான்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஜீவன்முக்தா ஏவ் சரி அடுத்த ஸ்லோகம் हत्वा रागद्वेषादिराक्षसान योगी आत्मा रामो विराजते ஆமோ விராஜத்தை हत्वा राक्षसान, राक्षसान, योगी யோகிஷா ஆத்மா आत्मा रामो இந்த ஸ்லோகம் श्लोकम, கதையை ஞாபகம் படுத்துற மாதிரி வேதாந்த கருத்தை சொல்லியிருக்கு ராமாயணத்தையே வேதாந்த தத்துவமாக சொல்லியிருக்கு ராமாயணத்தில் ராமாயணத்தை சுருக்கமாக சொல் அப்படின்னு சொன்னால் அதை சுருக்கமாக சொல்கிறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது ராமாயணம் முழுக்க இருபத்தி ஸ்லோகம் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ராமர் கதையெல்லாம் தெரியும் ஆனால் முக்கியமாக ராமர் ராமாயணத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் கடைசி கிளைமேக்ஸ் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் என்ன நடந்தது ராமர் கடல தாண்டி போனார் ராவணனை கொன்றார் சீதையை மீட்டார் திரும்பவும் அயோத்திக்கு போனார் ஆனந்தமாக ராஜ்யம் பண்ணினார் அவ்வளோதான் இது ரொம்ப முக்கியம் அதை மனசில் வைத்து இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு ஆ கடலை கடத்தல் அறக்கர்களை அழித்தல் அப்புறம் அரக்கர்களை அழித்தல் சீதையை மீட்டுதல் அப்புறம் வந்து நிறைவாக இருத்தல் சீதையை மீட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அயோத்தி கூட்டின்னு போயிட்டார் பட்டாபிஷேகம் பண்ணின்றார் அவ்வளோதான் அதை மாத்திரம் அழகாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது இது அப்படியே ஒரு பாட்டாகவும் பாடியிருக்கிறார் சதாசிவிரமேந்திராள் மோ அது வந்து கேலத்தி மமஹிருத ஏ அப்படின்னு ஒரு பாட்டு அவரோட பாட்டு அதுலேயும் இதே வார்த்தைகள்லாம் வருது கேலதி மம ஹிருதயே ஸ்ரீராமஹா கேலதி மம ஹிருதயே என்னுடைய ஹிருதயத்தில் ஸ்ரீராமன் விளையாடுகிறான் அதில் வந்து மோக மகார்ணவ தாரகாரி இது அப்படியே மோக மகார்ணவ தாரகாரி மோக மகார்ணவ தாரகாரின் மோகங்கிற கடலை கடப்பதற்கு உதவி செய்கிறவன் உதவி செய்கிற ராமன் மோக மகாரணவ தாரகாரி தாரக மந்திரம் தாரக மந்திரம்னா என்னது தாரக மந்திரம் தாரகம்னா சம்சாரத்தை கடக்கரத்துக்கு உபகாரம் பண்ற மந்திரம்னு அர்த்தம் சம்சார தரண காரணம் அந்த ராம நாமத்தை சொல்லின்ட்டு இருந்தா சம்சாரம்ங்கிற கடலை அந்த ராமநாம உபகாரம் பண்றது ராம ராம ராம தாரகம் அப்படின்னு சொல்கிற அதே மாதிரி மோக மகாரணவ தாரக காரி அடுத்தது ராகத்வேஷ முகாசுரமாரி ராகத்வேஷம்ங்கிற அரக்கர்களை கொன்றவன் அங்கே அந்த இடத்துல வந்து அவர் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஆத்மாராமான்னு இதே அர்த்தத்தில் சொல்கிறார் ராகத்வேஷ முகாசுர மாரி கேலத்தி மம ஹிருதே ஆத்மரூப்பேன கேலதி ஆத்மஸ்வரூபமாக விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பாட்டாக பாடி வச்சுருக்கார் நான் பரம அயோத்தியா நகர டகர விஹாரி பாட்டு முழுக்க நான் ஞாபகம் இல்லை இது மாத்திரம் ஞாபகம் இருக்கு அயோத்தியாங்கிற நகரம் என்னென்னா ஹிரதய ஆகாசமாக ஹிரதய ஆகாசங்கிற அந்த அயோத்தியா அவன் வீட்டு இருக்கிறான் சரி அதே தான் இந்த ஸ்லோகமும் சொல்லுகிறது இங்கே பாருங்கள் விஷயம் என்னதுன்னா ஆத்மா ராமஹா விராஜதே ஆத்மா ராமஹா விராஜத்தேன்னா விசேஷமாக விசேஷேன ராஜத்தே சிறப்பாக விளங்குகிறான் சிறப்புற்று விளங்குகிறான் யாருன்னா ஆத்மா ராமஹா ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா யஸ்தாத்மரதிரேவ சார் ஆத்ம திருப்தச்ச மாணவ ஆத்மன்யேவசசசசந்துஷ்ட இல்லை நிறைய இடம் வந்திருக்கு இல்லையா ஆத்மக்கிரீடா ஆத்மரதி உபனிஷத்துக்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மாராமோ விராஜதே அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஆனந்தஸ்வரூபம்னு தெரிஞ்சு நான் ஆனந்தமாக இருக்கேன் அஹம் ஆனந்தஸ்வரூபா அஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஆனந்தமாக இருக்கேன் எனக்கு ஆனந்தத்தை அடையணுங்கிற அவசியம் இல்லை நானே ஆனந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் அதனால் அந்த கிரணத்தில் ஏற்படுற ஆனந்தம் பிரதிபிம்பானந்தம் அனித்யானந்தம் நித்தியானந்தம் அது விஷயம் வேறு இதுவே பெரிய ரிலீஃப் நமக்கு மனம் நான் அல்லங்கிற எண்ணமே மனதிலிருந்து நம்மை விடுவிக்கிறது மாதிரி இங்கே ஆத்மா ராமகா விராஜதே எப்படி இந்த ஆத்மாராமன் விசேஷமாக விளங்குறான் அப்படின்னா மோகார்ணவம் தீர்த்துவா இந்த கடலை இதோட ஒப்பிடுறார் பாருங்கள் கடல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது முடிவில்லாமல் போகிறது ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாரோ இன்னொருத்தரில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது அது பரிசு தான் ஆனால் சமுத்திரம் எவ்வளோ பரிசு சாதாரணமாக பார்த்தா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சமுத்திரத்துக்குள்ளே இருக்குது சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ண பண்ண வேண்டியிருக்கு அதில் மோகார்ணவம்னால் என்ன்த்தால் முடிவே இல்லை பிறந்ததுலேருந்து எதா முடிவு இருக்கான்னா எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் தானே முடிக்கிறாங்க எல்லாரும் முடிவே தெரிய மாட்டேங்குது முடிவே தெரிய மாட்டேங்க குழந்தையாக இருந்தோம் ஸ்கூலுக்கு போன உடனே எல்லாம் சரியாக போய்டுன்னு நினச்சோம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் காலேஜ்னு ஆரம்பிச்சுது காலேஜ் முடிஞ்ச உடனே வேலை என்னாங்க வேலை என்ன உடனே அப்புறம் கல்யாணம்னாங்க கல்யாணம்ன உடனே அப்புறம் அவங்க சம்பந்தங்கள்லாம் வேறு ஏற்பட்டுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை அந்த குழந்தைக்கு இது அப்புறம் எங்கே முடிக்கிறதுன்னா முடிக்க தானாக உடம்பு போகிறவோ போயிட்டு அது வரைக்கும் உழல வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் இதிலேயே என்ன பண்ணுறதுன்னா எப்போ பார்த்தாலும் இதே பிளானிங் இதே நோட்டில் எழுத வேண்டியது இதில் டைப் பண்ண வேண்டியது வச்சுக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது இதே பண்ணின்னு ஏன் பிறந்தோம்னு தெரியல அந்த என்ன ஒரு பாட்டு இருக்க ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்னு நீயும் வந்து ஏன் பிறந்தாய் தெரியல விவரம் தெரியறதுக்குள்ளது என்னடா திடீர்னு சொல்றாங்க ஒரு டம்ளர் ஜலம் வாங்கிடுவான் போனால் மகா சம்சாரி ஆகிட்டார் அப்படி இருக்கு வாழ்க்கை அதனால சொல்றாரு மோக அரணம்னா என்ன முடிவில்லாத கடல் அர்ணவம்னா கடல்னு அர்த்தம் இந்த கடலை எதோட ஒப்பிடுறாருன்னா மோகம்னு அர்த்தம் ஏதோ இப்போ சரியாகிடப்போகிறது வந்துட போகிறது ஆனந்தம் வரப்போகிறது வரப்போகிறது எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வரப்போகிறது அப்படி என்ன நினச்சின்னு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் என்னெல்லாம் வரப்போகிறதோ தெரியாது நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருக்கோம் ஏதோ வரப்போகிறது வரப்போகிறது அந்த போஸ்ட்போனிங் ஹாப்பினஸ்ஸை போஸ்ட்போன் பண்ணுறது வரப்போகிறதுப்பா வரப்போகிறதுப்பா வர வர நிச்சயமாக வரப்போகிறது எல்லாத்துக்கும் ஒரு விடிவுகாலம் வரப்போகிறது மோட்சம் வரப்போகிறது அப்படி குடுகுடு பாண்டி மாதிரி சொல்ல வேண்டிதான் சாமி மாருக்கு தொப்ப குறை இதும்பார் பாரதியார் குடுகுடு குடுகுடு செக்கம்மா குடுகுடு அது அது ஒரு அழகான பாட்டு இருக்குது அந்த தைரியம் வளருது தைரியம் வளருது அப்படி சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்கார் கோணங்கி பாட்டுன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார் குடுகுடு கோணங்கி அப்படி சொல்லி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி மோகம்கிற அர்ணவம் அர்ணவம்னா கடல் மோகம்னா என்னதுன்னா முழுமையில்லாத வாழ்க்கையை முழுமைன்னு நினச்சி அதிலேயே திரும்ப திரும்ப உழல்றது இதில் கம்ப்ளீட் ஆக போகிறது இதை அப்புறம் நான் திருப்தியாக இருக்க போகிறேன்னு நம்ம சொல்லிகிட்டு வந்தது திருப்தியும் வரும் தான் நினச்சேன் வந்த மாதிரி தான் இருந்தது திருப்தி ஆனாலும் அதிருப்தியும் கண்டினியூ பண்ணுறதுன்னு வாழ்க்கையில் நம்ம வந்து யாரை கேட்டாலும் சரி எதுக்கு நானே சொல்லிவிட்றேன்னு இப்போ ஆசிரமத்தில் சுவாமி இவ்வளோலாம் ஏற்பட்டாச்சா உங்களுக்கு திருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னன்னு இல்லை இது முடியணும் இந்த கட்டடம் சரி இந்த கட்டடம் முடிஞ்சப்பறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்புறம் கேம்ப் நடத்தணுமே கேம்ப் நடத்தணும் என்ன கேம்ப் நடத்த போகிறீங்க எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க உங்களுக்கு உடனே அது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சு கேட்க ஆரம்பிச்சுடுங்க உடனே அதுக்கு நான் பிளான் பண்ணணும் அதுக்கு என்ன சார்ஜ் பண்ண போகிறீங்க ரொம்ப அழகாக வேற கட்டிவிட்டீங்களே கூட வாங்க போகிறீங்களா குறைச்சி வாங்க போகிறீங்களா இது பேர் தான் மோகம்னு பேர் நான் இதையே சொல்லிட்டோம் நம்ம வந்து தர்மமான விஷயம் நல்ல காரியம் பண்ணுறத்தில் கூட வந்துட்டே போயின்ட்டுருக்கு இல்லாட்டி ஒரு என்னென்னா நிறைவு வந்துடுச்சுன்னா அப்புறம் அதை ஒரு ஸ்டாக்னேஷன் அதனால் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதையோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கணும் கிரகஸ்தாசிரமத்தில் என்னென்னா அது ஒரு மாதிரி மோகத்தில் போகும் இந்த மாதிரி ஆசிரமத்தை கட்டினோமானால் அது ஒரு மாதிரி போகும் எங்கே இருந்தாலும் விடுறதில்லை ஆனால் அது ஜாக்கிரதையாக இருக்கணும் முழிச்சுன்ருக்கணும் என்ன பண்ணின்னு இருக்கோங்கிறத தெரியணும் என்ன எதுக்கு வந்த வரவை மறக்கக்கூடாது எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தோம் நம்ம பர்பஸ் என்னங்கிறத மறக்கவே கூடாது அதில் ஆத்மாவுக்கு இது ஹிதங்கிறத யோசிக்கத்தான் வேணும் ஆ மோகங்கிற கடலை கடந்து எப்படி கடக்கிறது மோகம் என்னும் கடலை கடந்துன்னர் மோகம் என்னும் கடலை எதனால் கடற்கிறதுன்னா ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படிங்கிற இந்த என்ன சொல்றது ஞானத்தப்பத்தால் ஞானமாகிய தப்பத்தால் வியாக்கியானக்கார் சொல்லியிருக்கார் அது நான் அப்படியே சொல்கிறேன் மோகாயேவ அர்ணவகா அபரிய மோகமே சமுத்திரம் மோகமாகிய சமுத்திரம் இல்லையா மோகமே சமுத்திரம் ஏன்னா முடிவில்லாமல் போயிட்டே இருக்கிறதுனால எங்கே முடிக்க போகிறேன்னு தெரியல யமதர்மராஜாவாக பார்த்து முடித்தால் உண்டு நானாக முடிக்கிறதாக இல்லை அப்படியே முடித்தாலும் விடவா அடுத்த ஜென்மாவை பார்த்துக்க போகிறேன் ஆக என்னால் பண்ணி வைக்கிறதே என்னென்னா அடுத்த ஜென்மாவுக்கு ஏதாவது நல்லதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும் அது இன்னொரு மோகம் சாஸ்திரத்தினால் உண்டு பண்ணப்படுற மோகம் அதாவது நீ இந்த ஜென்மாவில் கவனம் செலுத்தாதே வரப்போகிற பரலோகத்துக்கு அந்த ஒரு திருக்குறள் பார்த்தோம் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர்தம் பொருள் தம் தம் வினையான் வரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் தன்னுடைய பொருள்ங்கிறது வந்து தன்னுடைய குழந்தைகள் தான் ஏன் அப்படின்னா அவன் வந்து அந்த பொருளில் எப்போ வரும்னா மறுமையில் வருவான் பருமையர் இப்படி சொல்கிறார் தம் பொருள் என்ப தம் மக்கள் மக்கள் தான் வந்து பொருளா ஆனால் அந்த பொருள் எப்படி வரும்னா இவன் வந்து இறந்து போன பிறகு இவன் பண்ணுற சிராதத்தினால அந்த பொருள் வந்து கிடைக்குமா அப்படி சொல்கிறார் அவர் தம் பொருள் தம் தம் வினையால் வரும் அப்படி அர்த்தம் சொல்லியிருக்கார் அவர் அந்த அர்த்தம் சரியா தப்பான்லாம் நான் விசாரம் பண்ணலை வரிமேலகர் அதுக்கு அப்படி பொருள் சொல்லியிருக்கிறார் நம்முடைய பொருள்னு சொல்கிறது நம்முடைய குழந்தைகள் அந்த குழந்தைகள் பண்ணுற நல்ல காரியங்கள்லாம் நம்ம கிட்ட வந்து சேரும் அது மறுமைக்கு பயன்படும் அதனால் இது மறுமை பயன் கூறப்பட்டதுன்னே சொல்கிறார் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கட் மக்கட்பெரின் அப்படின்னு ஒரு குரல் இந்த ரெண்டு குரலுக்கும் இதுதான் அர்த்தம்னு சொல்லி அவர் சொல்கிறார் பெருமையலார் அப்போ மோகஹாயேவ அர்ணவா அபரியந்தத்வாத் முடிவில்லாமல்ய்கொண்டிருப்பதால் ஞான தீர்த்வா ஞானமாகிய தெப்பத்தால் கடந்து ஞானமாகிய தெப்பத்தால் கடந்து சரி அங்கே போய் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற காமக்ரோதங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கடலை கடக்கிறதுக்கு ஞான தெப்பம்னு சொன்னா கூட நம்ம வந்து நிறைய கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரும் அதை கிடக்கிறதுனா அப்போ அதுக்கு முன்னாடியே சாதனங்கள்லாம் பண்ணியிருக்கணுமேனு சொல்லத் தோணும் அப்படி இருந்தாலும் ஞானத்துக்கு பிறகும் கொஞ்ச நெஞ்சம் ஒட்டிகிட்ருக்கிற ராகத்வேஷாதி இராட்சசானு ஹத்வா அங்கே போய் ராவண சம்ஹாரம் கும்பகர்ண சம்ஹாரங்களெல்லாம் பண்ணினார் ராமர் கதையில் ராமாயண கதையில் இத்திஹாசம் கதைன்னா என்ன இத்திஹாசம்னா அது ஹிஸ்ட்ரி நடந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப புராண கதை இல்லை புராணத்தில் வேணால் ஃபிக்ஷன்லாம் இருக்கலாம் இது இதிகாசம் ராகத்வேஷ ஆதி ஆதினா விருப்பு வெறுப்பு முதலான அரக்கர்களை விருப்பு வெறுப்புனுடைய வெளிப்பாடு எவ்வளவுங்கிறீங்க ஏகப்பட்ட ரூபங்கள் மாறுகிறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை பிரச்சனைக்கும் எல்லா இடத்துலேயும் பார்த்தா அவங்க அவங்க ராகத்வேஷந்தான் காரணம் ராகத்வேஷ ஆதின்னு போட்டிருக்கார் ஆதினா முதலான நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கணும் காமக்ரோத லோபமோகம் மதமாச்சரியம் என்னெல்லாம் கெட்ட குணங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுங்கோ நான் அதை பண்ணலை இல்லாட்டி அமானித்துவமா அதுக்கு ஆப்போசிட்டை போடுங்கோ அதம்பித்வம் அதுக்கு ஆப்போசிட்டை போடுங்கோ மானித்வம் தம்பித்வம் எல்லாம் இருக்குது இல்லையா ஹிம்சா அக்ஷாந்தி அப்புறம் வந்து வக்ரம் அதெல்லாம் அப்படியே போட்டுகிட்டே போனால் போயிடும் வார்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் குரு நிந்தா அரிசியாக போட வேண்டியதுதான் ஷௌஜம் அது வரிசையாக போடணும் அமானித்துவம் அதம்பித்துவம் போட்டு அதுக்கு இன்டூ போட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதெல்லாம் போட்டுக்கணும் ராகத்வேஷாதி ராட்சசான் வாழ்க்கை கணக்குன்னு ஒன்று படித்தேன் வாழ்க்கை கணக்கு நல்லவற்றை ப்ளஸ் கூட்டிக்கொள் நல்லவற்றை கூட்டிக்கொள் தீயவற்றை கழித்துக்கொள் தீயவற்றை கழிச்சல் அதாவது நீங்கள் அது அந்த அடையாளம் போடணும் அந்த அது அதனுடைய சிம்பிளை போடணும் நல்லவற்றை கூட்டிக்கொள் தீயவற்றை கழித்துக்கொள் அப்புறம் அறிவை பெருக்கிக்கொள் அறிவை பெருக்கிக்கொள் நேரத்தை வகுத்துக்கொள் நேரத்தை வகுத்துக்கொள் இன்பத் துன்பங்களை சமமாகக் கருது இன்பத் துன்பங்களை சமமாக கருது சமம்னா ஈஸி கொல்ட்டு போட வேண்டியதான் என்னது வரிசையாக சொல்லட்டுமா நல்லவற்றை கூட்டிக்கொள் தீயவற்றை கழித்துக்கொள் அறிவை பெருக்கிக்கொள் நேரத்தை வகுத்துக்கொள் இன்பத் துன்பங்களை முடிஞ்சது சாஸ்திரம் ஏன்னா ராகத்வேஷாதி ராக்சசான் ராகத்வேஷம் முதலான இராட்சசர்களை ஹத்வா ஹத்வான்னா கொன்று உடனே உங்களுக்கு போகணும் கீதையில் ஸ்லோகங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல போகணும் மனசு போகணும் மூணாவது அத்தியாயம் கடைசி போர்ஷன் தான் மூணாவது அத்தியாயம் கீதையில் ஏவம் புத்தே பரம் புத்வா சமஸ்தியாத்மான ஆத்மனா ஜெயிஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம் காம ஏஷக் குரோத ஏஷா ரஜோகுண சமுதவா இவர்களும் மோட்ச மார்க்கத்தில் இருக்கிற எதிரி வழிப்பறி திருடர்கள் ராகத்வேஷாதி ராட்சசானு ஹத்வா இங்கே தாத்பரியம் இல்லை கடலை கடந்த பிறகுதானே அறக்கர்களை கொன்றார் அது மாதிரி இங்கேயும் நான் கடலை கடந்த பிறகுதானே எனக்கு ராகத்வேஷம் போகும் சொல்லக்கூடாது இங்கே அதெல்லாம் திருஷ்டாந்தத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததுன்னா அதுவும் போயிடும் ஏன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கே நமக்கு ராகத்வேஷங்கள்லாம் குறைஞ்சிருக்கணும் தர்மசாஸ்திரத்திலேயே ராகத்வேஷங்கள் குறைக்கப்படுகின்றன அதனால் இங்கே ராகத்வேஷாதி இராட்சசானு ஹத்வா இல்லாட்டி அக்ஞானம் முதலான இராட்சசர்களை கொன்று அக்ஞானம் சம்சயம் விபரியம் அப்படிங்கிற ராக கொன்றுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்லோகத்தில் ராகத்வேஷாதின்னு போட்டிருக்கிறதுனால அதை தான் சொல்லணும் ராட்சஸர்களை கொன்று சரி சீதையை அடைஞ்சதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுறது அப்படின்னா சமாயுக்தாந்தி சமாயுக்தா முடிஞ்ச உடனே என்ன எனக்கு பகவான் சொன்ன மாதிரி விஹாய காமான் எஸ் சருவான் புமாதி நிஸ்பிருகா நிர்மமோ நிரஹங்கார அது சொல்லணும் அதுக்காக தான் சொல்லணும் சாந்தி மதி கட்சி சா சாந்திம் அதிகச்சதி ஆூரியமானம் அச்சல பிரதி சமுதிரமாபந்தி எத்வத் தவத் காமா எம் பிரே சாந்தி மாப்னோ ந காம காமி அஹ் ஷாந்திசமயுக்தாவது ஷாந்தி தேவையில்லை நானே நித்தியாந்தூப்பம்னு புரிஞ்சின்ற பிறகு சாந்திக்கு யாரா அலைவாங்களோ அது ஆட்டோமேட்டிகாந்தி எல்லாம் பிளிவீஷாந்தி அந்தரிஷம் ஷாந்தி தௌ திச்ஷா அவத்தரதி அக்னா வாய்ஷ்ஷா ஆதித்தாந்திரமாந்த நாந்த ஆகி ஓஷய்ஷா வனஸ்பாந்தௌா புருஷ்ஷா் ஷாங்கரவா அது ஷாங்க ஒரு மந்திரம் இது கோஷசாந்தின்னு வேதத்தில் வருது வேறே கோஷசாந்தி கோஷசாந்தினா சாந்தி கோஷம்னு அர்த்தம் உறக்க அமைதியை உறக்க கூறுதல் அமை அமைதியை உறக்கக்கூறுனா அமைதி போயிடுமேங்க கூடாது அமைதி அமைதினு சொல்லணும் எங்கும் அமைதி எப்பொழுதும் அமைதி ஆ ராகத்வேஷாதி ராட்சசானு ஹத்வா சாந்தி சமாயுக்தா யோகி யோகின்னா ஞான யோகின்னு அர்த்தம் சிரவண மன்னன நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணுறவன் யோகியானவன் மோகம் என்னும் கடலை கடந்து விருப்பு வெறுப்பு முதலான அறக்கர்களை கொன்று அமைதியுடன் கூடியவனாய் மனசில் எல்லா போராட்டமும் ஓஞ்சி போச்சு முக்தி அடையணுங்கிற போராட்டமும் முடிஞ்சு போச்சு நிம்மதியடைந்தேன் உலகை மறந்தேன் ஆனந்தம் தான் அடைந்தேனே இப்படி பாடணும் எழுக்கணும் நிம்மதி அடைந்தேன் உலகை மறந்தேன் சேர்ந்து அப்புறம் வந்தது வகுப்பு நடக்கிற வரைக்கும் சாந்தி இருந்தது வகுப்பு முடிஞ்சவுடனே சாந்தி போயிடுத்து அப்படின்னு யுக்தகாதான் சமாயுக்தகா சமக்கு ஆயுக்தானர்த்தம் நன்றாக கிளாஸ் முடிஞ்சவுடனே ரொம்ப சாந்தி வந்து கொடுத்த அப்படி வச்சு கூட யாருக்கு நான் டீச்சருக்கு ஆடஞ்சல் கொடுத்த வாத்தியாருக்கு நிம்மதியை சொல்லி கொடுக்குறதெல்லாம் முடிஞ்சுதுப்பா ஒரு வழியாக முடிஞ்சுது சாந்தி சமாயுக்தா யோகி ஆத்மாராமா விராஜதே தன்னில்தான் ஆனந்தமாக இருந்து விசேஷமாக சிற இது இவனுடைய ஆனந்தத்துக்கு ஒன்றும் தேவையில்லை ஆத்மனியேவ ஆத்மனாயேவ துஷ்டா துஷ்டான்னு எழுதிவிடாதீங்க துஷ்டா தன்னில்தான் சர்வான் காமான் பிரஜாத்தி ஆத்மன்னேவோ ஆத்மனா துஷ்டா ஆத்ம ராமோ விராஜத்தே விசேஷேன ராஜத்தே ஒரு வழியாக இழுத்து முடிச்சுட்டேன் இந்த ஸ்லோகத்தை தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான் யோகி சாந்தி சமாயுக்தா ஆத்மாராமோ விராஜதே சரியான ஸ்லோகத்தில் நிறுத்திவிடுவோம் அதனால் இந்த ஸ்லோகத்தை மனபாடம் பண்ணிவிடுங்க ரொம்ப சுலபந்தான் இது அதனால் எப்போ பிரச்சனை வந்தாலும் இது ஒரு தடம் மூடி ஜபம் பண்ணிவிட்டா முடிஞ்சது ஆத்மாராமோ விராஜதே அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப் தேகாய திணாமூர்த்த அய்யனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்ஹும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுநாசஸ்வம